அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அபு சுஃபியான் அப்துல்லாஹ் அவர்களின் மனைவி அவர்களிடம் அபு சுஃபியான் கஞ்சனாக எனக்கும் என் குழந்தைக்கும் போதுமான அளவுக்கு அவரிடம் அவருக்கு தெரியாமலேயே நான் எடுத்தாலே தவிர அவர் எனக்கு தருவதில்லை இது கூடுமா என்று கேட்டார் உனக்கும் உன் குழந்தைக்கும் போதுமான அளவுக்கு நியாயமாக எடுத்துக் என்று நபி சொல்லு அணி செல்லம் அவர்கள் கூறினார்கள் நான்கு